வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் யாகசங்காரப்படலம் ஆர்த்தலும் இறைவி தன்னோடாண்டகை வீரன் வாச தார்த்தொகை தூங்கும் யாகசாலையுள் ஏகலோடும் தீர்த்தனை தலைவிதன்னை திசை முகன் முதலோர் யாரும் பார்த்தனர் உளம் துண் என்று பதை பதைத்து அச்சம் கொண்டா மடங்களின் வரவு கண்டமானம் போன்றும் வானத்தடங்கிய உருமேருற்ற அரவினம் போன்றும் யாக்கை நடுங்கினர் சிந்தி நகையொறியி முகனும் வாடி ஒடுங்கினர் உயிரிலாற்போல் இவை சில ஈசனும்ூமையுமே வந்தெய்தினர் என்பார் அன்னார் காய்ச்சினம் உதவ வந்த காட்சியற் காணும் என்பார் பேசரி தந்தோ அந்தோ பெரிதிவர் சீற்றம் என்பார் நாசம் வந்திட்டதின்றே நம் உயிர்க்கெல்லாம் என்ப தக்கனுக்கீறும் இன்றே சார்ந்தது போலும் என்பார் மிக்கதோர் விதியை விலக்க விளக்க வல்லார்கள் என்பார் முக்கணம் பெருமான் தன்னை முனிந்து இகழ்கின்ற நீரார் அக்கணமுடிவர் என்ற கையமும் உண்டோ என்பார் விமலனை இழுகின்றான் வேள்வி ஏன் புரிந்தான் என்பார் நமையெல்லாம் பொருன்றுண்ணி நடத்தினன் காணும் என்பார் இமையவர் குழுவுக்கெல்லாம் இறுதி என்றாமோ என்பார் உமையவள் பொருட்டால் அன்றோ உற்ற தீங்கிதெலாம் என்பார் ஈடுரு பூதர் யாரும் எங்களும் வளைந்தார் ஓடவும் அரிதிங் என்பார் வீடினம் காணும் என்பார் மேலினிச் செயலன் என்பார் பாடு சூழங்கினாப்பண் பட்ட பல்களிறு போன்றார் அஞ்சினர் இனைய கூறி அமரர்கள் அறந்தை கூற செஞ்சரண்ணதனை நீங்க சில பூதர் சூழ பஞ்சுரள் பதுமச்செந்தா பத்திரையோடு சென்று பெஞ்சின வீரன் வையோன் வேள்வி செய்வதனை இடித்த நனக்கு பொங்கியறி விழித்திகலியார்த்து பிடித்தனன் பயக்கும் போதை பிளந்தது செம்பொன்மேரு வெடித்தது மல்லல் ஞாலம் விண்ட நாண்டம் யாவும் துடித்தன உயிர்கள் முற்றும் துளங்கினர் சுரர்கள் எல்லா எழுகின்ற ஓசை கேளாயிடியுண்டாரவிற் சோரா விழுகின்றார் பதைக்கின்றார் வாய் வருவுகின்றார்கள் ஏங்கி அழுகின்றார் ஓடுகின்றார் அழிந்ததோ வேள்வி என்று மொழிகின்றார் மீழுகின்றார் முனிவரும் இமையோர்தாமும் வானவர் பிறரிவ்வாறு வருந்தினர் என் நின்னங்கள் ஏனையற்பட்ட தன்மை எம்பரிதவர்க்கும் என்றால் நானது புகழ் அவற்றோ நளிர்புனல் வரந்த காலத்தானதோருமேருற்ற அசுணமாத்தன்மை பெற்றார் வேலையங்கதனின் மேலாம்பீரருள் வீரன் ஏகி மாலையன்தானும் முட்கமகத்தின் முன்னடை இதலோடும் சீலமதகன்ற கொள்கை சிறுவிதி அவர் கண்டேங்கி சாலவுனடுக்குற்றுள்ளன் தளர்ந்தனன் தலைமை நீங்க சாரதர் வளைந்தவாறும் சாலையதுடையுமாறும் ஆறு மங்குற்றவானோரையர் உருமாறு நோக்கி பேரஞர் உழந்து தேறிப் பெருந்திரளாளன் போல வீரபத்திரனை நோக்கி விளம்பினன் இணையது ஒன்றே இங்கு வந்தடைந்த தென்கொல் யாரை நீ என்னோடும் சங்கரன் தனது சேயான் தக்கனின் வேள்வி விதன்னின் அங்க குதவும் பாகம் அருளுதற்காந்த புங்கவன் அருளினாலே போந்தனன் ஈண்டை என்றான் இத்திரம் வீரன் கூற இருந்தவத்தக்கன் உங்கள் அத்தனுக்குலகம் வேள்வி அதனிடையவியின் பாகம் உத்திடாதென்ன அங்கன் உரை தருமறைகள் நான்கும் சுத்தமார்க் குடிலைத்தானும் துண்ணனை எழுந்து சொல்லும் இறையவன் ஒரு தானாகும் மாறிலாரனேயல்லால் மகத்தினுக்கிரையாயுள்ளோன் வேறொர்வானவனும் உண்டோ வேள்வியில் அவர்க்கு நல்கும் கூறுநீ பாணியாது கொடுத்தியால் என்ற அன்றே தேற்றமில் சிதடனாகுன் சிறுவிதி கேட்ப கூற்றினால் மறைகள் நான்கும் குடிலையும் பொறுங்கு கூடி சாற்றலும் அந்நான் நல்காத்தலைமை கண்டிறைவன் தொல்சீர் போற்றியங்ககன்று தத்தம் புகலிடம் போயந்தே போதலும் தக்கன் தன்னைப் பொலங்கழல் வீரன் பாரா வேதமும் பிறமும் கூறும் விழுப்பொருள் கேட்டியன்றே இதயம் பெருமாற்குள்ள இன்னவி எனலும் காணில் செய்யும் பித்தனுக்கியன் என்றது கேளா அண்ணல் அம்புயநாதியாகி பாங்குற விரவும் வானோற்பல்குழுவதனை நோக்கி நீங்களும் இவன் பால் ஆனீர் நிமலனு கவி நல்காமல் இங்கி வன்னிகளும் தன்மை செய்து கொள் என்றான் என்றலும் மனையர் தொல்லூழி செய்வினால் அது கேளார்போல் ஒன்று மங்குறையாராகி ஊமரின் இருத்தலோடும் நின்றதோர்விரன் வல்லே நெருப்பு எழவிழித்து சீரி நன்றிவர் வன்மை என்னா நகை எயிறு இலங்க நக்கான் கடித்தனன் எயிறு செந்திக் கான்றனன் கையில் பிடித்திடுமேறு வண்ண பெருந்திரல் கதையதொன்றால் தடித்திடும் அகலமார்படவரை அகடு சாய அடித்தனந்தக்கன் உள்ளம் பெருவர அறிமுன் விட்டு முன் வீழ்தலோடும் வீரருள் வீரத் தன்னல் மற்றொரு கமலப்போதில் வான் பெரும் தபிசில் வைகும் சிட்டனை நோக்கி அண்ணான் சிரத்திடை உருமுற்றென்ன குட்டின தன் கையால் மேல் வரும் குமரனே போல் தாக்குதலோடும் சரணிடை பணிவான் போல மேக்குரு சென்னி சோர விரிஞ்சனும் வீழ அண்ணான் வாக்குரு தேவி தன்னை மற்றவர் தம்மை வாழால் மூக்கொடுப்புயமும் கொய்தான் இறுதி நாள் முதல்வன் போல் வா வீரமித்திரம் இவரை முன்னம் சாடினான் அது கண்டங்கரும் இமையோர் யாரும் ஓடினார் உலந்தார் வீழ்ந்தார் ஒளித்திடற்கிடமேதென்று தேடினார் ஒருவர் இன்றி சிதறினார் கதறுகின்றார் இன்னதோர் காலையில் இருந்து போவதோர் மென்னிறை மதியினை வீரன் காணுரா தன் ஒரு பதங்கொடே தள்ளி மெல்லன சின்ன மதுர உடல் தேய்த்திட்டரோ அடித்தலங் கொடுமதி அதனை தேய்த்த பின் வெறுவி ஓடலும் இடித்தனக் கவுளிடையேற்றினான்வன் உடுத்தர்ந்தன உகுப்பந்தமே எரித்தரு கதிரவன் எயிறு பார்மிசை தெரித்திட உயிரொரி சிதைந்து வீழ்தலும் வெறி பகனெனும் பெய்யவன் விழி பரித்தனன் தகுதோர் பரிசு நல்குவான் தொட்டலும் பகன் விழித்துணையை தெரிந்துயிர் பலவும் பைப்பைய அட்டிடு கூற்றுவன் வெட்டி நன் தலை வீர வீரனே கூற்றுவனாக வாசவன் உடைந்த நன் குயிலன உருக்கொண்டும் வரில் அடைந்த அண்டர்கோன் வீழ்தலும் அலமந்தோடிய திண்டிரலங்கியை திரல் கொள் சேவகன் கண்டனன் அங்கவன் கரத்தை ஒல்லையில் துண்டமதாகவே துணித்து வீட்டினான் கருத்திடுமிடருடை கடவுட்டேவனை மறுத்தமன் நல்கிய வரம்பில் உண்டியும் வெறுத்திலை உண்டியால் என்று வீரனும் அருத்தனன் எழுதிறத்தழலின் நாக்களே துள்ளியனாவொடும் துணிந்த கையொடும் தள்ளுற வீழ்ந்திடும் தழலின் தேவியை வள்ளுகிரைக் கொடுவலங்குள் நாசியை கிள்ளினன் வாகையால் கிளற் பொற்றோழினான் அரிதுணை கிணதோராணை செய்திடும் புருதனி திரளினான் உம்பர் மேலெழு நிறுதியைக் கண்ட நன் நிற்றியால திரல் தண்டினால் புடைத்திட்டரோ வீட்டினன் நிறுதியை வீரன் தன் பெரும் தாட்டுனை வீழ்தலும் தடிதலோம்பினான் ஓட்டினன் போதிரென்று உரைத்துச் செல் நெறி காட்டினன் உருத்திர கணத்தற்கென்பவே ஒழுக்குடன் உருத்திரர் ஒருங்கு போதலும் எழுக்கொடு வருணனை எற்றிச் செங்கையின் மழுக்கொடு காலினை மாய்த்து முத்தலை கழுக்கொடு தனதனைக் கடவுள் காதினா எட்டனும் திசையினோனேங்கி வெள்கியே அட்டிடும் கொல்லன அஞ்சிப் போற்றலும் கிட்டினன் வைதனன் கேடு செய்திலன் விட்டனன் உருத்திரர் மேவும் மேவும்ுவின் உருக்கொடு தருக்கு பேறினான் நானொடு போதலும் நடுநடுங்கியே சோனிதபுரத்திரை துண்ணென்றோடு வேணுவின் அவன் தலை வீரன் வீட்டினான் மணநயர் சாலையின் மகத்தின் தெய்வதம் பிணையன வெறுக்கொடு பெயர்ந்து போதலும் குணமிகு வரிசிலை குனித்து வீரனோர் பனை தொடுத்தவன் தலைக்களத்தில் வீட்டினான் விரைந்தவன் எழுந்தனன் வெறுக்குள் சிந்தையான் விட்டனன் திண்மையை வெய்யதோர் வலைப்பட்டதோர் பிணையன பதைக்கும் சிந்தையான் மட்டிடாரியையும் மகமும் என் முனங் கெட்டிடுமோவெனா இவை கிளத்தினா கூறகள் நான் முகத்தொருவன் வாய்மையால் கூரிய உணர்வினைக் குறித்து நோற்றியான் ஆரணி செஞ்சடை அமலன் தந்திட வீரகள் வளம் பலவேய்தினே நரோ பெருவள நல்கிய பிரானைச் சிந்தையில் கருதுதல் செய்திலன் கசிந்து போற்றிலன் திருவிடைமயங்கினன் சிவையை நல்கியே மருகனென்றவனையான் மன்றை எள்ளினே வேத நூல் விதிமுறை விமலர்கீந்திடு மாதியாம் அவிதனை அழிக்கொணாதென தாதையோன் வேள்வியில் தடுத்து யானுமிவ்வேத மாம் மகந்தனை இயற்றினேன ரோ தந்தை சொல்லாமெனும் ததீசி வாய்மையை னன் நீடு வேள்வியில் வந்தவன் மகள் தனை மறுத்து கண்ணுதல் முந்தையை இகழ்ந்தனன் முடிவது ஓர்கிலேன் அன்றியும் வீரன் நின்றவியை ஈதியால் என்றலும் அவன் தனது எண்ணம் நோக்கியும் நன்றனை திலன் மறையும் நாடிலேன் பொன்றிட வந்த கொள் இணைய புந்தியே அல்லியம் கமலமேலண்ணாதியா சொல்லிய வானவர் தொகைக்கு நோற்றிட வல்ல பண்ணவர்க்கும் வேதியும் மற்றவரெல்ல துதிதருமறை பொருள் துணிபு நாடியும் நதிமுடியமலனை நன்றி நிந்தியா இது பொழுதிரப்பதற்கேது வாயினேன் விதி வழி புந்தியும் மேவுமே கொலாம் எனத்தகு பரிசலாம் இணைந்து தன்னுடைய மனத்தொடு கூரியே மாளும் எல்லையில் நினைத்தறிவின்மையை நிகழ்த்தின் நாவதன் இனி செயல் என்ன எண்ணி நாடின பாடுரு சாரதர் பரப்பும் வேள்வியின் ஊடுரு வீரனதுரமும் சீற்றமும் சாடுர் பத்திரை தகவும் கண்ணுரியே ஓடுவதரிதன உன்னி உன்னிமேல் சென்றதோர் உயிரொடுசித இந்த தேவர் போல் பின்றுவன் என்னும் பிழைப்பதில்லையால் ஒன்றிரல் வீரன் முன் வன்மையாளர் போல் நின்றிடல் துணிவனத்திற்பவே ஏ கண்டு மற்றது வீரபத்திரனும் கடவுள் கொண்ட சீற்றமுடேகியே தக்கனை குறுகி அண்டரோடு நீ ஈசனை இகழ்ந்தனையதனால் தண்டமீதன வாழ்கொடே அவன் தலை தடிந்தோர் சென்னி வீழும் இறைவன் அங்கையினான் பற்றி ஆயிடையலமரும் பாவகற்பார திற்றி ஈதனக் கொடுத்தனன் கொடுத்தலும் செந்தி மற்றோர் மாத்திரை போதினில் விசைந்தது மன்னோ மெல்லவே எரிய தலை நுகர்தலும் வேதவல்லி துணைவியர் தக்கன் மாமகளிர் சில்லிரும் குழல் தாழ்வர செங்கரங்கு கண்டனர் புலம்பி வந்துற்றார் அந்த வேலையின் மறை கொடி தன்னை முன்னணுகி முந்திவார்குழை இருத்தனன் ஏனையர் முடியும் தந்தன் அங்கையர் சென்னியும் வாழ் கொடுத்த கந்துகங்கள் போலடித்தனள் பத்திர காளி காளியாம்பெயர் தலைவியும் கருதலர் தொகை கோர் ஆளியாகிய வீரனும் ஏனையண்டர்களை முனிவரை தனித்தனி கிடைத்து தாளில் ஆர்ப்பினில் தடக்கையில் படைகளில் தடிந்த மறுத்தும் ஊழியில் அங்கியும் உற்றனமாதும் ஒரு திற பெருமூர்த்தியும் வந்தன உயர் சீர் தரித்த வீரனும் பத்திர காளியும் தக்கன் திருத்தும் வேள்வியை தொலைத்தனர் தனித்தனி தீரிந்தே அண்ணல் தன்மையும் தேவி தன் நிலைமையும் மயரும் விண்ணுளோர் சிலர் நோக்கியே யாங்கனும் விரவி அண்ணுகின்றனர் யாரையும் தொலைக்குனர் அம்மா எண்ணில்கொலாம் வீரனும் இறைவியும் என்றார் இற்றலாம் நிகழ் வேலையில் வீரன திசையால் சுற்றுதானையர் இத்திரம் நோக்கியே சூழ்ந்த பொற்றை போலுயர் காப்பினை வீட்டி உள்புகுந்து செற்றமோடு சென்று ஆர்த்தனர் வானுளோர் தியங்க சூர்த்தனக்குடை பூதரும் காளிகள் தொகையும் ஆர்த்த காலையின் முனிவரும் தேவரும் அயர்ந்து பார்த்த பார்த்ததோ திசை துரும் எறிதலும் படியை போர்த்தவார் கடலாமென அடல் புரிய யக்குற்றனர் தொலைவுற்றனர் மெலியாமய குற்றனர் கலக்குற்றனர் மறுக்குற்றனர் மனமேல் உயக்குற்றனர் இமையோர்களும் உயர் மாமுனி வரும் அழிக்கின்றனர் தமை தம்முனை அருண் மக்களை மனையை கழிக்கின்றதோர் இளையோர் தமை சுற்றம் தனை கருதி விழிக்கின்றனர் பதைக்கின்றனர் வெறு கொண்டனர் பிணத்தூடு அவன் வேள்வியில் உரை குற்றதோர் மறையோ அலக்கட்படும் இமையோர்களும் அருமாமுனி வரரும் நிலக்கட்படு மறையோர்களும் நெடுநீர்கடலாக கலக்குற்றனர் வர யாமென கரத்தால் புடைத்துதிர்த்தார் உலக்கிற்றளாக சின துயர்மால்கறி ஒத்தே முடிக்கும் திரள் பெருங்கோளறி முழங்கிற்றன முரணால் டிக்கின்றனர் கலைமான இமையோ்தமை விரைவில் பிடிக்கின்றனர் அடிக்கின்றனர் பிறழ் பற்பொடு சிரத்தை கடிக்கின்றனர் ஒடிக்கின்றனர் களத்தை பொறு களத்தில் முறிக்கின்றனர் தடந்தோள்களை முழு வென்புடன் உடலம் கறிக்கின்றனர் அடி நாவினைக் களைகின்றனர் விழியை பறிக்கின்றனர் மிதிக்கின்றனர் படுக்கின்றனர் சங்கம் குறிக்கின்றனர் குடிக்கின்றனர் குருதி புனல் தனையே எடுக்கின்றனர் பிளக்கின்றனர் எரிகின்றனர் எதிர்போய் தடுக்கின்றனர் உதைக்கின்றனர் தடந்தாள் கொடுத்துகைத்து படுக்கின்றனர் தலை சிந்திட படை யாபையும் தொடையா பிடுக்கின்றனர் மடுக்கின்றனர் மிகு மோனினை பகுவா நெரிக்கின்றனர் சிலர் சென்னியை நெடுந்தாள் கொடுமிதியை ஒரு சிற்றிலர் மெய்யை எரிக்கின்றனர் மகத்தி இடையிழு தார்க்கடத்திட்டே பொறிக்கின்றனர் கறிக்கின்றனர் புகைக்கின்றனர் அம்மா அகழ்கின்றனர் சிலர் மார்பினை அவர் தங்கொடர் சூடி மகிழ்கின்றனர் நகைக்கின்றனர் மதக்கின்றனர் சிவனை புகழ்கின்றனர் படுகின்றதோர் புலவோர்தமை காணா இகழ்கின்றனர் எரிந்தே படை ஏற்கின்றனர் அன்றே கறக்கின்றதோர் முனிவோர்களை கண்டே தொடர்ந்து ஓடி துறக்கின்றனர் பிடிக்கின்றனர் துடிக்கும்படி படி மேல் திறக்குன்று கொடு அரைக்கின்றனர் தெழிக்கின்றனர் சிலவோன் இறக்கின்றதோர் கழுகின் தொகைக்கீகின்றனர் மாதோ நெய்யுண்டனர் ததியுண்டனர் பால் உண்டனர் நீடும் துயுண்டனர் இமையோர் கடன் தொகைக்காமென உய்க்கும் ஐயுண்டதோர் அவியுண்டனர் மக வேள்வியில் வந்தே நையுண்டவர் உயிர் கொண்டிடு நாளுண்டவர் எல்லாம் கடல் உவர் நீர்தணித்தெனவே மகத்தில் திரிவித வேதியில் வைகும் கனல்லதனை மிகத்து புற உளதென்று கொல்வியப்பார் தமதுயிரின் அகத்து புனல் விடுத்தே விரைந்தவித்தார் மகம் அழைத்தார் தடை கொண்டதோர் சிறைதோருள சாலை கதவெல்லாம் அடைக்கின்றனர் தழலிட்டனர் அவனுற்றவர் தம்மை துடைக்கின்றனர் கலச தொடு தொடர் கும்பமும் விரைவால் உடைக்கின்றனர் தகர்கின்றனர் உதிக்கின்றனர் உடுவை தவக் கண்டகத்தொகையாத்திடத்தனி மாமகத்தரியில் துவக்குண்டையரணி மேதகு துகடி பசு நிறையை அவிழ்கின்றனர் சிலர் கங்கையின் அலையிறல விடுவார் திவ கும்படி வா நோச்சினர் சில வெற்றினர் படையின் பங்கங்கள் படச் செய்திடுப்பதகன் மகந்தனில் போய் கங்கங்களை முறிக்கின்றனர் கவின் சேரர மகளே அங்கங்களை கருக்கின்றனர் அறுக்கின்றனர் அதனை எங்கெங்கனும் உமிழ்கின்றனர் எரிகின்றனர் எவரும் படுகின்றவர் வரும் ஊர்தியும் படர்மானமும் தேரும் சுடுகின்றனர் அவர் கொண்டிடு தொலைவில் படைக்கலமும் இடுகுண்டல முடி கண்டிகழலிட்டே கடுகின்ற பொடி கண்டார் திரல் கொண்டார் அடி அடிக்கொண்டதோர் மகச்சாலையுள் அமர் வேதியை அடியால் இடிக்கின்றனர் பொடிக்கின்றனர் இருந்தோரண தொகையை ஒடிக்கின்றனர் பெரும் தீயினை ஒமிழ்கின்றனர் கழிப்பால் நடிக்கின்றனர் இசைக்கின்றனர் நம திறத்தோர் தருமத்தினை அழுகின்றதோர் தக்கந்தன குரவா மறுமக்களை பிடிக்கின்றனர் வாயார் புகழுண்ணா கருமத்தினை புரிகின்றனர் கரத்தால் உரத்தே உருமுற்றன புடைக்கின்றனர் உமிழ்வித்தனர் அவையே தரிக்கின்றனர் சில தேவரை தலை மாமயிர் முழுதும் பறிக்கின்றனர் சில தேவரை பாசம் கொடுதில் செரிக்கின்றனர் சில தேவரை செந்தி இடைவதில கொலை செய்திடும் கொடியோ நாற்றிற்கினும் எரிகின்றனர் சில்தங்களை நல்லோன் சேற்றுத்தலை புதைக்கின்றனர் சில்தங்களை சென்னீர் ஆற்றுக்கிடை விடுக்கின்றனர் சில்தங்களை அண்ட பாற்றுக்கிரையிடுகின்றனர் சிலர்த்தங்களை பலரும் இடைந்தாரையும் விழுந்தாரையும் எழுந்தாரையும் எதிரே நடந்தாரையும் எரிந்தாரையும் நகை உற்றிட கிடந்தாரையும் இருந்தாரையும் கிளர்ந்தாரையும் விண்மேல் படர்ந்தாரையும் அவர் கேட்டதோர் பல தண்டமும் புரிந்த உலக்குற்றிடு மகம் கண்டழுதுளம் நொந்தனர் தளரா மலக்குற்றிடும் மணங்கோர்த்தமை வலி தேடித்தீர்த்து மலர் மலர்பொய்கையை தனிமால் கரி முனிவால் கலக்கிறன புணர்கின்றனர் கணநாதரில் சிலரே குட்டென்பதும் பிழவென்பதும் கொல் என்பதும் கடிதே வெட்டென்பதும் குத்தென்பதும் உரி என்பதும் விரைவில் கட்டென்பதும் அடி என்பதும் உதை எட்டென்பதோ திசை எவரும் புகழ்வனவே கையற்றனர் செவியற்றனர் காலற்றனர் காமர் மெய்யற்றனர் நாவற்றனர் விழியற்றனர் மிகவும் மையுற்றிடு களமற்றனர்லான் மலரயன்ி மகத்தோர்களில்லையே இத்திரம் யாரையும் ஏந்தல் தானையும் பத்திரி சேனையும் பரவி தண்டியா மெத்தூரு மலைகள் பல மத்துருகின்றன மகத்தை வீட்டவே செழுந்திருவுரத்திடை தெருமந்துற்றிட தொழு பரிசனன் தொலையமாயவன் அழுந்திடு கவலொடும் மயர் உயிர்த்தவன் எழுந்தனன் மகம் படும் இறப்பு நோக்கினான் திருத்தகும் வேள்வியை சிதைவின்றாக அறுத்திய காத்ததும் அழகிதாளெனா கருத்திடை உன்னினன் கண்ணன் வெள்கியே உருத்தனன் மானனின் ருளத்தை பரமனை இகழ்ந்திடுப்பான்மையோர்க்கிது வருவது முறை என மனத்து கொண்டிலன் தெருமருணர் திரல் கொள் வீரன் மேல் பொறுவது கருதினன் பொருவில் உன்னிண்கருடனை உடைந்த தாதலும் தன் சீற்றமான் தழலை யாங்கொரு பொன்னிருஞ்சிறைய புள்ளரசனாக்களும் அன்னது வணங்கியே அறிமுறே நிற்றலும் அதன் கையின் நீலமேனியான் பொற்றடந்தாள் வையாப் பொறுக்கென்றேறியே பற்றினன் ஐம்பெரும் படையும் வேள்வியுள் முற்றுரு பூதர் மேல் முனிவுற்று ஏகினான் எடுத்தனன் சங்கினை இலங்கு செந்துவர் அடுத்திடு பவளவாயார சேர்த்தியே படுத்தனன் பேரொழி பறவை தெண்டிரை தடக்கடலுடைந்திடுதன்மை போலவே மீச்சலும் அமரர்கள் புரிந்த வேள்வியன் தீச்சிகை உதவிய சிலையை வாங்கியே தாச்சலும் வசி கெழு சரங்கள் எண்ணில ஓச்சினுரவு மேல் காளிகள் தொகைகளும் கழுதின் ஈட்டமும் கூழிகள் தொகைகளும் குழுமிற்றழி பாளிகள் தொகை சொரியே மாயற்ரா நீலிகள் புரிந்தன நிகரில் வன்மையார் தன் தடம் பொற்றோளுடை அண்டனும் தன்படை அனைத்து நேர்கொடு மண்டமர் புரிதலை மற்ற எல்லையில் கண்டனன் நகைத்தனன் கடவுள் வீரனே வெறுவரும் பெருந்திரல் வீரன் தண்டுழாய் அரியுடு போர் செய்யாதிநாயகன் திரை கடல் உலகமும் சிறிதுதானென ஒரு பெரும் தேரினை உய்திட்டானரோ ெனப் பகரும் வேத மாமாயிரம் புறவிகள் அளப்பில் கேதனன் காயிரும் படைகள் மீ தேரவன் வல்லை வந்ததே தேரவன் வருதலும் திரல் கொள்வீரனால் பாரிடை வீழ்ந்தயர் பங்கையாசனன் ஆறுயிர் பெற்றன அறிவு பெற்றெழியே நேரரு மகம் படுநிகழ்ச்சி நோக்கினான் அரிபொரு நிலைமையும் மாடல் வீரனதுருகிழ் செற்றமும் மும்பர் தன்னிட இரதம் பந்திட்டதும் யாவும் நோக்கியே கருதினன் யானுயும் காலமீதென தேரிடை விரைவில் நான் முகன் நன்னினன் பலவனின் நகை முட்கோள் கொடு துண்ணென நடத்தியே தொழுது வீரனாம் புண்ணியன் தனக்கு புகரல் மேயினான் நீரணி நிமலன் நிற்கிதோர் வீரணி தேர்தனை விரைவில் வைத்தனன் தேரலர் தமையடும் கொள் வீரணி ஏறுதி துணைவியோடென்று போற்றினான் போற்றினன் இறத்தலும் பொருவில் வேதன் மேல் சீற்றமுள்ளதிலொரு சிறிது நீங்கியே ஆற்றல் கொள் வீரன் எம்மன்னை தன்னுடன் ஏற்றமுடு அதன்மிசை இமைப்பின் மேவினான் மேவிய காலையில் வளர்க்கரும் திரல் சேவக அடியனேன் திறத்தை காண்கென தாவகல் தேரினை தண்டுழாய் முடி வீரன் முன் ஒரு தனி வைய மேல் எல்லையில் பெரும் திரல் இறைவன் ஏறு தேர் அல்லியம் கமலமேல் அண்ணல் உய்திட சொல்லரும் தானையின் தொகையை நீக்கியே வல்லை சென்றிருத்ததம் மாயன் முன்னரே பாருலகளும் பரந்த பைம்பொனன் தேரவன் எதிர்தலும் திருவுலாவிய கார் உருள் மேனியங் கண்ணன் கண்ணுதல் வீரனை நோக்கியோர் மொழி விளம்பினான் தெழித்தவார்ப்புனர் கங்கையன் சடை முடிச்சிவனை பழித்ததக்கனை அடுவதல்லால் அவன் பாலில் இழுக்கில் தேவரை அடுவதென் வேள்வியை எல்லாம் அழித்ததென்னை நீ புகழுதியால் என அறைந்தான் பாடல் சான்றிடுமாலிது புகழலும் பலரும் நாடு தொல் புகழ் வீரன் நன்றிதுவென நகயா ஈடுசேர் இமில் ஏற்றுடன் பயப்புலி ஒன்று ஆடல் செய்தல் போல் ஒரு மொழி உரைத்தனன் அன்றே எல்லை இல்லதோர் பரமனை இகழ்ந்தவன் இயற்றும் மல்லல் வேள்வியில்ல விநுகர்ந்தோர் கெலாம் மறைமுன் சொல்லும் தண்டமே புரிந்தனன் நின்னையும் தொலைப்பாம் வல்லையே அளது காத்தி என்றனன் உமைந்தன் வீரன் இங்குது புகரலும் செங்கண்மால் வெகுண்டு பாரவெஞ்சிலை குனித்தனன் நாணொலி படுத்தி யாரும் பின்முகில் ஒன்று தன் மில்லொடும் அப்போ மாறி பெய்தனப்பகழியால் பூதரை மறைத்தான் கணங்கள் தம்மிசை மால் சரம் பொழிதலும் காணூ அணங்கு தன்னொடு நகை செய்து வீரனாமமலன் பணங்கொள் பஹ்ரலைப் பன்னகிரைவனார்படைத்த குணங்கொள்மேருவே அன்னதோர் பெரும் சிலை குனித்தான் செற்றமி கொள ஐயன்பில் வாங்கினன் சிறிதே பற்றி நாணொலி எடுத்தலும் ஒடுங்கின பறவை பொற்றையாவையும் கீண்டன துளங்கின புவனம் இற்றை வைகளோ இறுதி என்று அயர்ந்தவரும் கோளிலாகிய புற்றிடை ஓரரா குறுகி மேளில் வெஞ்சின குழவிகொண்டேகலின் வீரன் தோளில் வாங்கிய சிலையினில் தூணியில் துதைந்த வாளி வாங்கி வைத்தொருதனிமாயனை மறைத்தான் செங்கநாந்தனை மறைத்தபின் மற்றவன் செலுத்தும் வெங்கணையாவையும் பொடிபடத் தொலைப்ப அங்கொராயிரம் பகழியை ஐதனப்பூட்டி எங்கள் நாயகன் திருமணி புயத்தின் நேர் எய்தான் எய்யும் வெங்கணையாவையும் மீறருள் இறையாம் ஐயன் ஆசுகம் ஆயிரம் போச்சினன் நகற்றி உய்யனக்கரியோன் முதல் மீமிசை ஒரு வெய்யம் ஏவினன் அவன் உள்ளம் வெறுவ ஏவு மாயவன் முதலிட இமைப்பின் மேவுகின்றொழி தளர்தலும் வீரன் வாவு தேர்மி செய்ன் சிலையை வார்கணையும் தூவுகின்றிலன் துணையும் இந்நல்லத்துணையகன்று மாலை எதிர்த்தலும் எமது மண்ணும் நேர்ந்தனன் இருவரும் வரிசிலை வளையா பொன்னின்வாளிகள் பொழிந்தனர் முறைமுறை பொறுதார் அன்னப்பான்மையர் செய்த போர் யாவரே அறைவார் மாறு கொண்ட போர் இவ்வகை புரிதலும் பயத்தால் வீறு கொண்டுயர் முக்கணான் வெய்ய தீவடவை கூறு கொண்டதோர் படையினை ஓச்சலும் குவட்டில் ஏறு கொண்டலை அணையவன் உரத்தில் எய்தியதே எய்து காலையில் உளம் பதை பதைத்திடையிறங்கி பெய்துயிர்ப்புடன் உணர்வொறியே உளம் நனிமெளிந்து நொய்தின் மையலை நீங்களும் முகுந்தனை நோக்கி செய்தி போரென உரைத்தனன் சரபமாம் திரலோ மெய்வதத்தினை யாவர்க்கும் விரைவினில் இழைக்கும் தெய்வதப்படை முழுவதும் செங்கண்மால் செலுத்த அவ்வனைத்தையும் அனைய அப்படைகளால் அகற்றி கவ்வை முற்றினன் முதல் விழியளித்திடும் கடவுள் தேன் திகழ் பங்கையத் திருவிநாயகத் தோன்றல் தன் படைக்கலம் தூண்ட எங்கனும் சான்றென நின்றவன் தனையன் வீரமாம் வாந்திகள் படைா வல்லை மாற்றவே அரியதன் பின்னுராதி வீரன் மேல் பொறுக்கனை அளப்பில பொழிய மாற்றியோர் சரமது செலுத்தி மார் சார்கம் ஒன்றையும் இரு துணி படுத்தினன் இறைவன் மைந்தனே பின்னுமத்துணைதனில் பெருந்திரற் பெயர் முன் அவன் இரு கனை ஓச்சியே பன்னகமிசை பகவன் ஊர்திதன் பொன்னிரும் சிறையை புவியில் வீட்டினான் ஆயதோர் அமைதியில் மாயவன் ஆதலின் வரம்பில் கண்ணரை மேயின காதலின் விதிப்பு வீரன் முன் பாயிருள் முகிலன பரம்பினாரோ அங்கவர் யாரையும் அமலன் பெய்ய பொங்கல் கொழுவினு பொடியதாக்கலும் பங்கைய விழியினான் பரமனன்றருள் செங்கையில்லா அழியை செல்கென்று ஏவினான் விடுத்ததோர் திகிரியை வீரனங்கையால் பிடித்தவன் விழுங்கினன் பெயர்த்து மாயவன் எடுத்திடு கதையினை எரிய அன்னது தனது கைத்தடம் பொற்றண்டினாள் சங்கார் செங்கை புங்கவன் ஏபும் தண்டம் போய் மங்கா அங்கண் வீழ்வது காணா வாழ்வாங்கி பொங்கா நின்றே உய்திட எய்தும் பொழுதின் கண் உங்காரம் செய்திட்டனன் அம்மாவுமைமைந்தன் ஒய் என்றையன் சீற்றமுடங்கண் உங்காரம் செய்யும் காலத்தோவியம் என்ன செயல் நீங்கி கையும் வாழுமாயவன் நின்றான் கடலூடே வையம் உண்டு கண்டுயில்கின்ற மாமாயன் சான்றகள் மாயன் அச்சுரவெய்தித் தளர் காலை மூன்று கண் வீரன் யாது நினைந்தோ முனி வெய்த ஆன்றதோர் செற்றம் நீங்குதியாண்டத்தே தோன்றியதம்மா கண்ணுதலீசன் சொல்லொன்றே அந்தர மீதே வந்திடு சொல்லங்கது கேளா எந்தை மனம் குள்வெஞ்சினம் நீங்கிடு போழ்தில் அந்தின் மணி தேர் பாகன் அது நோக்கி வந்த நிசைதே போற்றியோர் மாற்றம் வகுப்பானால் அறத்தினை ஒரு வில்லும் மனிதகன் உலகமெல்லாம் இரத்தலை எய்த இங்ஞன் இயற்றிய மகத்தின் மேவி பெத்தகும் அவியை நுங்கும் எல்லாம் பொருத்தனை என்னா கமலம் என்மலம் பூண்டிடும் உலகம் தந்த புங்கவன் தன்னை நோக்கி ஆண் தகை வீரனக்தே ஆகவென்றருளலோடும் நீண்டதோர் மாயன் அண்ணா நீடருள் நிலைமை காணோ ஈண்டிது காலம் என்ன பாதவெஞ்சிலையும் வீட்டிப் பல்பழைக்கலமும் சிந்தி சேரலர் உயிர்கள் உண்ட திகழியும் செல்ல நுங்கி போரிடையனையும் வென்று புகழ் புனைந்திடுதி என்றால் வீரன் இன்றகமை யாரே முடிவுற விளம்பவள்தார் ஆசரு நெறியின் நீங்கும் அயன் மகன் இயற்றுகின்ற பூசனை விரும்பி புந்தி வேள்வி புகுந்த புகழாய் நின்னால் மற்ற இது பெற்றேன் அந்த ஆதிநாயகனை ஒல்லாரணையவர் சேர்ந்தார் கெல்லாம் வேதமே இசையா நிற்கும் பியன் பெரும் தண்டம் அன்றோ ஈதலாம் எம்மனோர் பாலியற்றிய இணையத்தன்மை நீதியம்பன்றி நின் கணோர் குறையும் உண்டோ விழிதனில் முறுவல் தன்னில் வெய்துயிப்பதனில்லார்பின் மொழிதனில் புவனமெல்லா முதலொடுமுடிக்கவல்லோய் பழிபடுவேள்விதன்னில் பலரையும் படையினோடும் அழிவு செய்ததம்மா அடிகளுக்காடல்லோ உர்னர் தன் தொகைக்கு வேண்டிற்றுதவிய முதல்வன் ஏவும் முறையதை உன்னி வேள்வி முடிப்பதோ ஆடலாக சிறிதனுமளவை தன்னில் சிதைத்தனை அன்றிய செய்திட நீன்னின் யார்கொலோ எதிர்க்கும் நீரா இறுதி செய்திடலே சீற்றம் இன்பமே யாண்மை என்ன அரை சக்தி நான்கா மரன் தன காளி முறை தரு கௌரி இன்னோர் பெற்றோர் ஏனை பிரலரும் சக்தியானி பெற்றியும்றைகள் பேசும் அதோர் பரிசாலீசன் அரும் பெருஞ்சியன்னில் பின்னமன்றவர்கியானும் பெரிதுமன் புடையேன் முக்கண் முன்னவன் தன் பால் இண்டன் மொயம்புடன் இழந்த நேமி இன்னும் அங்கவன் தாழர் சித்திமைப்பினில் எய்துன்றே முனிவுடனடிகள் ஈண்டு முறை புரிந்ததனுக்கிண்ணல் மனநடை கொள்ளேன் இந்நான் மற்றிது பெறுதலாலே புனிதமாக்கொள்வன் தண்டம் புரிந்தனை பொருத்தி குற்றம் இனியருள் புரிதி என்னா இணையடி இறைஞ்சலோடும் வீரருள் வீரன் மாலோன் விளம்பிய மாற்றம் கேளா நாரணற்கன்பு செய்து நனியதோ காலை தன்னில் பாரிடம் சூழ நந்தி பரவிட உமையாளோடு மூரிமால் விடை கொண்டு தோன்றினன் முடிவிலாதான் தேங்கிய கங்கை சூடும் செஞ்சடை கடவுள் தோன்ற ஆங்கது தெரிந்த வீரன் அச்சமோடு அங்கை கூப்பி பாங்குற நிற்பமாலும் பங்கையத் தயனும் தாழா நீங்கிய தாயை நேரும் குழவியின் நிலையரான கண்ட நல்கௌரி வேள் கையும் துண்டமும் மார்பும் அருந்தும் சீற்றம் நீங்கியருள் வர கூறுகின்றாள் பொன்னார் சடயம் புனிதந்தனை நோக்கி முன்னாகிய பொருட்கு முன்னோனே வேள்விக்கு மன்னான்வர்க்கும் இமையோர்க்கும் மற்றவர்க்கும் என்னால் முடிவெய்திற்றென்றுரைக்கும் இவ்வுலகே மற்றவர்கள் புந்திமயக்குனது தொல்சீர் சற்று முணராது தவறு செய்த தன்மையினால் திருமகனால் இஞ்ஞான்று பெற்றனரே என்றோ பெறத்தக்கதோர் பரிசே முந்தும் இவரை முடித்து தந்து முடித்தாய் தனி வீரனால உயிந்து குறை போய் உயிர் பெற்றெழும் வண்ணம் இந்த வரமும் எனக்கருளாய் எங்கோவே என்று தொழுதாங்கமையுடையால் கூறுதலும் நன்றுண்ணருளென்று நகை செய்து தன் பாங்கர் நின்ற திரலோனை நேர் நோக்கி மாற்றம் ஒன்று பகர்ந்தான் உயிர் குயிராய் உற்ற பிறான் மகத்தில் எமைழ்ந்து நெஞ்சினத்தான் மாண்டு சிதைவுற்ற வழியிலோ தம் உயிரை மீண்டும் அளித்துருவுமே நாழென புரிதி ஆண்டகை நீ என்றே அரணருளி செய்தலுமே வீரநதற்கு செய்து மே இறந்தீர் யாரும் எழுதிரென உரைப்பவானவர்கள் சோறு முனிவர் மனையோர் துயில் உணர்ந்த உயிர் வந்தெய்த நிலத்தெழுந்தார் தண்டம் இயற்றும் தனி வீரனார் பெற்றார் மகம்புக்கு விண்ட செயலுமுயிர் மீண்டதுவும் கங்குலிடை கண்ட புதிய கனவு நிலை போல் உணர்ந்தார் அந்தன் முனிவோரனைவோரும் வானவரும் இந்திரனேயாதி இமையோர்களும் சிந்தை மருண்டு சிவனை இகழ்ந்ததனால் வந்த பணியுண்ணி வருந்தி மிக விழ்கினரா பாணாரளிமுரலும் பைந்தார் புனை வீரன் மாணாகத் தன்னோர் மறுங்காக தேவியுடன் பூணாரரவப் புரிசடையம் புண்ணியனை சேனார் ககனந்திகழும் செயல் கண்டார் துஞ்சலகன்ற சுரரும் முனிவரரும் நஞ்சமணிமிடற்று நாயகனைக் கண்ணுற்றே அஞ்சி நடுங்காது கண்டவர் இவர்க்கு தஞ்சம் எமையல்லால் என்று தலரேல் என்றான் தளரேலென்றாங்கிசைத்த இறைவன் நாடி நன்றால் இதென்று நனிமகிழ்ந்து முன்னணித்தாய் சென்றார் தொழுதார் திசைமுகன் மாலாதியராய் நின்றார் எவரும் நெறியால் இவை உரைப்பார் யர் உற்றுச் சிறுவிதிதன் வேள்ந்தை நினையிருந்தேங்கள் கண்முன்னும் வந்து கருணை புரிந்தனையால் மைந்தற்கு தந்தை அல்லது பிரிதொருவர் சார்புண்டோ அற்றமில்லன் பில்லா அடியேங்கள் பாலடிகள் செற்ற மதுபுரியிறை முதலான செயல் பற்றி முறை செய்பதமுழதோ அஞ்சலென மற்றோர் புகளுளதோ மண் உயிரும் தானுளதோ திரம் கடந்த வேள்விப்பலி அருந்தும் வேதை சிறியேம்பெரும் பகலும் தீவினையில் ஏதப்படாமே இமைப்பில்லது தொலைத்த ஆதிக்கவன் கொள்ளளிக்கின்ற கை மாறே இங்குன்னடி பிழைத்தோம் எல்லோமும் வீரனும் சிங்கந்தன் கையாச்சிதைப்பட்டவாரெல்லாம் பங்கங்களன்றே பவித்திரமாய் மற்றெங்கள் அங்கங்கட்கெல்லாம் அணிந்த அணியன்றோ கங்கை முடித்ததுவும் முடித்ததும் காய்கனலை ஏந்தியதும் வெங்கண் மிகுவிடத்தை மேனால் அருந்தியதும் நங்கை உமை காண நடித்ததும் முற்பகலும் எங்கள் மிசை வைத்த அருளன்றோ எம் பெருமான் செய்யகள் என்றமால் அக்தென்றா ஏற்றுத்தலை வன்னி அம்பும் திருவருளை போற்றி தொழுது தம்புந்தி தளிர்பெய்தி கூற்றைத் தடிந்த குறை கழத்தாழ் முன்னிறைஞ்சி தேற்றத்துடன் பாடியாடி சிறந்தனரே அன்ன பொழுதையன் முதலான் தேவர்கள் மேல் உன்னாரிய ஒருவனரு கண் வைத்து நுண்ணும் அரசும் நுமக்கே அளித்தனமால் முன்னரெனவே முறை புரிதிரென்று உரைத்தான் மாலயனேயாதியராம்பானவர்கள் எல்லோரும் ஆலமிடற்ற நல்லருளின் திறம் போற்றி ஏல மகிழ்வைதை இறந்தெழுந்தோர் தங்குழுவில் சீலமிலாத்தன் மகனை காணான் திசைமுகனே மாண்டதொரு தக்கன் பயவீரன் தன் அருளால் ஈண்டு சனன் தன்னோடாவச் செயல் நோக்கி காண்டகயநாதன் கழலினை முன் வீழ்ந்திரஞ்சி ஆண்டு கமலத்தையன் நின்று உரைக்கின்றான் ஐயனின் வாய்மையள்ளி அழல் கெழும் மகத்தை யாற்றும் கையனத கந்தை நீங்க கடிதினில் தண்டம் செய்து மையுரு நிறையப் பேருமாற்றினை அவனும் எம்போல் உயவே அருளுகென்ன உமாபதி கருணை செய்தான் இறையருள் கண்டு வீரன் எல்லையங் கதனில் எந்தை அரை கடல் கண்டு போற்றி அவற்றியல் வினவித்தாழா பொறியுளதென்று தக்கன் புன்றலை புகுத்த உன்னா குறையுடல் அதனை பானு கம்பனை கொணர்தே என்றான் பித்தக வழிகொள் பூதன் வீரபத்திரன் தன் புய்த்தலும் அதன் மேல் வேள்விக்குண்டி யாம் பசுவுள் வீந்த மைத்தலை கண்டு சேர்த்து எழுகின்றான் மறைகள் போற்றும் அத்தனை இகழும் நீரராவரி பரிசே என்ன என்றலும் உயிர் பெற்றங்கண் எழுந்தவத்தக்கன் முன்னம் நின்றதோர் வீரர் கண்டு நெஞ்சு துண்ணென்ன அஞ்சி தன்றத விழந்து பெற்ற தலை கொடு வணங்கினாணி அன்று செய்ை மெய்நாடியரந்தடலுட்பட்டான் அல்லல் கூர்ந்திறங்குகின்ற சமூக நடல் வெள்ளேற்றின் மெல்லியலோடு முற்றவிமலன் துருவங்காணூ ஒல்லனவரு கொண்டாற்ற உற்ற நன் அச்சமற்ற வெள்ளையில் இறைவன் தக்காஞ்சலை இனினி என்றான் அஞ்சல் என்றருளலோடும் அசமுகத்தக்கன் எங்கோன் செஞ்சரன் முன்னத்தாழ்ந்து தீயனேன் புரிந்த தீமை நெஞ்சினும் அழக்கொணாதால் நினை துருஞ்சுடுவதையா உஞ்சனன் அவற்றை நீக்கி உனதருள் புரிந்த பண்பாள் அடியனேன் பிழைத்ததே போல் ஆ எனினும் என் போல் படுவதே சரதமன்றோ பங்கையத்தயனை நல்கும் நடியவன் துணையென்றுண்ணி நின் பெரும் அடிகளை இகழ்ந்தேன் யாதும் அருகிலேன் சிறியேன் என்றான் காளி தன்னோடு போற்றி பாலுர நின்ற வீரவத்திரந்தனை வம்மென்றே வேலவன் பெண்றம் நீவிவரங்கள் ஈந்தாள் ஈசனுக்கு அன்புமிக்காள் நீத்தகு விண்ணுழோரும் வேள்வியன் தேவும் மாலும் பூத்திகள் கமலத்தோனும் புதல்வனு முனிவர் தாமும் ஏத்தினர் வணங்கி நிற்பயமையாளுடைய முக்கண் ஆத்தனங்கவரை நோக்கி இவை சில அருளி செய்வான் வம்மினோ பிரமணிவானவர் மகம் செய்மை நீரி கழிந்தி யாரு நவை பெற கிடந்ததெல்லாம் உம்மையில் விதியான் தண்டம் உமக்கிது புரிந்தவாறும் இம்மையின் முறையே நான் உற்றிறங்கலீரிதனுக்கென்றான் இணைத்தருள் புரிதலும் எண்ணலாரையும் இணைத்தருள் புரிதலு நிமலன் தாழ் தொழா சினத்தொடுமகத்தை முன் மனத்தகும் அன்பினால் வணங்கி போற்ற வேரனும் விசயமே தகு நாரியும் பாரிடம் எங்கனும் பரவ மாதோடே போரடல் விடையினான் பொறுக்கென்றேகினான் கைலையிலேகியே கவுரியோடரன் வியநகர்மன்றடை வீற்றிருந்துழி யமிகு வீரர்க்கு வானமே குறையலுமோ பதமளித்திருத்தியாங்க இருவர் தன் தாளையும் இறைஞ்சி அன்னவர் தருவிடை பெற்றனாகித் தக்கன துரியதோர் மகம் மடும் உலப்பில் பூதர்கள் திரை கடலாமென திசைதொரியின்றவே தந்தை முன்பிடுத்ததோர் வந்த தங்கதன் விசை பயங்கொள்ளாடலான் பைந்துடியொடும் புகாப்பானு கம்பன துந்திட அரணருள் உலகிற் போயினான் போயினன் அதனிட பொருவில் தொல் பெறும் கோயிலின் எய்தியே குழுக்கொள் சாரதர் மேயினர் சூழ்தர வீரபத்திரன் ஏதோ துணைவியோடி இனிது மேவினா